பாடம் இருநூற்றி நான்கு வீட்டில் நஃபில் தொழுகைகளை தொடுவது விரும்பத்தக்கது அது வழமையானதாகவோ அல்லாததாகவோ இருந்தாலும் சரியில்லை பரல தொழுத இடத்திலிருந்து நஃபிலை வேறு இடத்தில் தொடுவது அல்லது இடையே பேசுவதன் மூலம் பிரிப்பது